முகமது மேலாடை தொழுது முடித்ததும் அப்துல்லாஹின் தந்தையை உங்களுடைய மேலாடையை தனியே வைத்துவிட்டு தொழுகிறீர்களா என்று நாங்கள் கேட்டோம் அப்போது ஆம் உங்களை போன்ற விபரம் புரியாதவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்பதை விரும்பினேன் நபிசல்லும் அலிஹிவசல்லம் அவர்கள் இவ்வாறு தொழுதை நான் கண்டிருக்கிறேன் என்றார்கள்